வைத்துக் கொண்டால் மரம் அடங்கிருக்கு கோழி முந்தியா முட்டை முந்தியா முட்டை எடுத்துக்கொண்டால் அது கோழி அடங்கிருக்கு கோழி எடுத்துக்கிட்டா முட்டை அடங்கிருக்கு அதனால எதை வேணா வச்சுக்கலாம் என்ன வித்தியாசம் சம காலம்னு அர்த்தம் ஏகமாம் ஒரே காலத்தில் எது வச்சுட்டாலும் அதில் அடங்கியிருக்கு அர்த்தம் அதுபோல கர்ம முந்தி வச்சுட்டாலும் சரி சரிய முந்தி வச்சுக்கிட்டாலும் சரி சரீரத்தில் கர்மடக்கம் அல்லது கர்மத்தில் சரீரமடக்கம் அவர்கள் சமகாலம் ஏன் சமகாலம் சொல்லாமல் அதை சொல்ல முடியாது வச்சு சாமர்த்தியம் எப்படி விதமாக இருக்கலாம் அதனால இது சமகாலம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஏகமா மரமமித்தும் எனூரை போல் என்ற ஒரு என்று சொன்ன கண்ணபுரான் இவர் அதன் பிறகு பரிமலா சொல்றார் காயமும் தானும் பிரிதேன் கண்மே அவர் செய்ததனே தீயோ உடற்கால அது கண்மன் செயல்தானே சரி காயமும் தானும் பிரிதேன் சரீரம் வேறு ஆத்மா வேறு பிரிச்சுக்கான இப்போ எவர் செய்தது சரீரம் புண்ணியபானம் செஞ்சதா அது ஆத்மா செஞ்சதா அப்படின்னு கேட்டதற்கு பதில் சொல்றார் தீய உடற்கு அல்லது கண்மை செயல் தனக்கியது என்று கண்டபரான் குற்றம் பொருந்திய சரீரத்துக்குத்தான் புண்ணியபாவம் செய்யக்கூடிய அதிகாரம் ஒழிய ஆத்மா கிடையாது என்று விளக்கம் சொல்றார் அதன் பிறகு மீண்டும் கேள்வி பலர்கர்வமாம் உடல் செய்ய பலமுருவதற்கேவே அறிவார்கேதவரோ படர்கர்ம உடல் செய்யல் பழம் உருவது யாருக்கு அப்போ சரீரம் புண்ணிவாசிக்கு மேனால் அது பலனை அனுபவிப்பது யார் ஏன்னு சொன்னா எல்லோரும் நான் துக்கி நான் சுக்கின்னு சொல்றாங்க சரீரம் வந்து நான் கட்டப்படுவேன் சொல்றதில்லை இந்த அர்த்தத்தை உள்ள வைத்துக்கொண்டு அர்ஜுன் கேள்வி கேக்கிறது சரீரம் செய்தால் சரீரத்துக்கு தான் இருக்கணும் ஆனால் ஆத்மா அனுபவிக்கிறது அல்லவா நான் துக்கி சுக்கம சுக்கிமென்று அந்த இதனால படற்கரும் உடல் செய்யல் பலம் வருவது ஆர்க்கை எனவே அடர்வலமும் உடற்கேயான் அறிவார்க்கியே தென்ற உணவு தொடர்ந்த பலனும் உடற்குதான் அறிவானாகிய ஆத்மா கிடையாது ஆத்மாவுக்கு சைரியம் செய்த புண்ணியபாகத்தில் வரக்கூடிய சோதுக்கம் சம்பந்தம் கிடையாது பெய்யவினை உடக்கென்றான் விழவான் ஐயமர நரக சொர்க்கம் அனுபவிப்பே தினவே வெய்யவினை விளர்க்கென்றால் நீ சொன்னீங்க கொடுமையான பாவங்கள் வைத்துக் கொள்வோம் சைரத்து தான் வைத்துக் கொள்வோம் மெய்யிங்கே விழ கண்மண்ணால பார்க்கிறோம் சைரம் இங்கே செத்து போகுது ஆன்மா வந்து மேலோத்து போகுது அது மேலோத்து போய் சந்தேகம் இல்லாமல் ஐயமர நரக சொர்க்கம் அனுபவிப்பது ஏது எனவே ஆனதுனால சொர்க்க ரெண்டுமே தெரியும் செத்து போன அவர்கள் போச்சு உண்ணிவா செய்யும் அதை அனுபவிக்கும் சொல்லிவிட்டீங்க ஆனா ஆத்மாதான போகுதுக்கு நரகத்துக்கு சொர்க்கத்தில சுகத்தையும் நரகத்தில துக்கத்தை அனுப்பி ஆத்மாதானே அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்றததுல பொருத்தம் இல்லையே என்று கேள்வி அடுத்த சொல்ற அனுபவமே இலை அது ஆரோபிதத்தில் சார்வது போல் என்ற அனுபவமே இலை நீ சொல்ற ஆத்மாவுக்கு இந்த அனுபவம் கிடையாது அது வீண் ஆரோ ாக மற்றொராக பாவிக்கிற ஒரு நிலை நிகழ்த்தல் விசாரிக்கும் இடத்தில் தனுகரண செயல் தனதாக சார்வது போர் என்றவரும் இந்த சூழல் சேதமும் அதனுடைய எழுக்கின்ற அங்கங்கள் அதாவது இந்திரியங்கள் செயல்கள் எல்லாம் தனதாக அத்தியாவசத்தினால் ஜீவன் ஒத்துக்கொள்கிறான் வாஸ்தமாக கிடையாது இது அத்தியாசம்னு பேரும் பொழுதையில் பாவம் தோட்டுவது போல காணல் ஜலம் காணல் ஜலம் தோட்டுவது போல தோரசத்துக்கு வந்த சூதுக்கங்களை தனதாக ஏற்றுக்கொள்கிறான் இதுதான தவிர வேறு கிடையாது ஆகவே அனுபவம் என்பது வெறும் கற்பனை தான் ஆகவே அங்கே ஜீவன் சூதுக்கத்தை புண்ணியபாதிகள் அனுபவம் கிடையாது தனதாக ஏற்றுக்கொள்வதா காரணம் சொல்றார் அடுத்த வாழ்க்கை என்னன்னு சொல்றார் மற்றக்கமே தினவே முற்றுணர்வு ஒன்றில்லாத முகம் என்று சொன்னவாரோ முற்று என்ன மாறாக உடலின் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்ற அந்த உடலின் செய்கை தன்னுடைய புண்ணியபாவம் ஆகிய பலன்களை தன்மேல் வறுமயக்கம் ஏது ஏன் தன்மேல வரணும் அச்சாவது சொன்னீங்க சரி அதையா வரணுமா என்னவே இன்று அர்ஜுன் கேட்க முற்று உணர்வு ஒன்று இல்லாத மோகம் என்று சொன்னவர்கள் முழுமையான தத்துவ ஞானம் கிடையாது தத்துவ ஞானம் இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு வந்தது மயக்கம் காரணம் ஆகவே தத்துவானம் இருக்குமே ஆனால் இப்படி கேட்க முடியாது கலங்காரோ இறப்பு வரீர் கற்றுவந்த வேறேனும் மலங்காமல் நான் இருக்கும் வகை அவர்கள் கலங்கார்க்கு காரணம் என்ன தத்துவ ஞானம் தான் காரணம் பத்திய தத்துவ ஞானம் வருவதற்கு என்ன செய்யணும் என்பதை தொடர்ந்து பின்னால் பார்க்கலாம் என்று சொன்னார் முற்றுடலின் செய்தி தன்மேல் வறுமையக்கம் ஏதெனவே முற்றுணர்வு ஒன்றிய அத மோகம் என்று சொன்னவரோ என்று முடிந்தது இப்போது தத்துவானம் முழுமையாக இருந்தால் அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய வேற்று உடலிலே உள்ள அந்த சோதுக்கம் தனக்கு வந்தால் பாதிக்கின்றது அது அனுபவம் அல்லன்னு தெரியும் என்று சொல்லி முடித்தார் இப்ப பயனெட்டா பாட்ல அறிவு தேவந்தனுக்கோ ஆன்மாவிற்கோ வேலாசி தூடலம் பிரம்மா அன்றவரு ஒரு கேள்வி அறிவு அறிவுன்னு சொல்றீங்களே அது தேவத்துக்கா ஆத்மாவுக்கா என்று கேள்வி அறிவு தேவந்தனுக்கோ தேவத்துக்கோ தன்னசை ஆன்மாவிற்கோ ஆத்மாவுக்கா எனவே என்று அர்ஜுன் கேட்க பிரிவு செயல் பிரித்து விசாரித்து பார்க்கும் இடத்து அசித்து உடலம் இது அறிவு அந்த அதிஷ்டான சீராய் பிரம்தான் அறிவு ஆகவே விசாரணைக்கு பிறகு பெறப்படுவது சரீரம் ஜடம் என்றும் சரீருக்குள்ள சரீரியானது அறிவு என்றும் பெறப்படுகிறது என்று சொன்னார் அடுத்த தேகம் அத்துன்னு சொல்லுவீங்க இந்த செயல் வருவது ஏதனவே ஜட பதார்த்தமான செயல்படுமா புண்ணியபவன் செய்யுமா கந்தகட்ட செய்யுமா செய்யாதல்லவா அதனால் வரக்கூடிய புண்ணிபாயம் அதுக்கு சேராது அல்லவா என்று கேட்டான் அது சொல்றார் ஏகபரன் ஜோதியினும் இருக்கின்ற ஒரு எங்கு நிறைந்த பரம்பொருளாக பெறவும் சிறப்பு இருக்கு சன்னிதான விசேஷத்தினாலே அது செயல்படும் மகிழ்ச்சி உண்டு என்று சொன்னார் இருக்கேதனத்துக்கு செயல்ண்டோ நவீன உருக்கு படா காந்த முன்னில் பாட்டுல அர்ஜுன் கேக்குறான் நீங்க சன்னிதான விசேஷன உதாரணம் கிடைக்குமா என்று கேட்டார் அப்படி இருக்கணும் அச்சேதனத்துக்கு செயல் உண்டோ அது ஜடம் அல்லவா அதுக்கு புண்ணியபாலம் செய்யக்கூடிய அறிவு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட உருக்கு படா காந்த முன்னில் ஊசி நிவர் என்ற ஒரு இல்லாத காந்த சக்திக்கு ஒரு விரும்பல அந்த காந்த சக்தியானது இதுவும் முன்னாலே இந்த ஊசிகள் சேட்டிக்கிறது போல பிரபு சேட்டிக்கும் என்பது உதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்றார் அதன் பிறகு சொன்னால் உடற்கான அண்ணா துக்கசு அவ்வள்கே என்றும் மீண்டும் இந்த கேள்வி முன் பாட்டில் அதாவது பதினாலாம் பாட்டில் படற்கரும் உடல் செய்ய பலம் வருவது யாருக்கெனவே அடர் பலம் அவ்வளவுக்கு ஆ அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை சந்தேகம் தருவதற்காக அர்ஜுனன் சொன்ன செயல் உடற்கானால் சுகதுக்கம் யாருக்கு எனவே என்று கேட்டார் அன்னதுக்க சுகமும் தான் அவளு இருக்கே என்ற ஒரு முன்னே விவரமில்லாமே கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க இப்போ பிரித்து பார்த்தாக்க அறிவு ஆத்மாவுன்றும் இது ஜடம் என்றும் பிறகு கூட எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சொன்ன உடல் உடற்கானால் சுகதுக்கம் யாருக்கு என்று கேட்க வேண்டியிருக்கு அதனால கேட்டேன் நீங்கள் என்ன பயில் சொல்லு கேட்டதுக்கு அன்னதுக்க சுகமும் தான் அவள் இருக்கே என்ற ஒரு முன்னே சொன்னப்பட்ட சன்னிதா விசேஷத்தினாலே செய்யும் இல்லவா இங்கேயும் அதை உறுதிப்படுத்துகிறேன் சன்னிதாதி விசேஷத்தினால்தான் செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வாயாக எதிர்பார சொல்றேன் அடுத்தது சேதனமான் சேராமாமுடலை என்ன இருந்தா சந்தேகம் போகமாட்டேங்குது சேதனமா மான்மாவை அறிவடி மாறி ஆத்மாவை சேராமல் இது ஜனம் அல்லவா இதுக்கு காந்தி முன்னாள் இருந்து சேட்டுக்கிறது சொன்னாலும் கூட எனக்கு இன்னும் சந்தேகம் போகல இப்ப என்ன போது ஜடமா உடலை மேலே சொல்லப்பட்ட ஜடத்தின் உடைய இந்தமோது என்று அடுத்த பாட ஆரம்பிக்கிறார் என்றும் போது இந்த உடம்பானது ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கொண்டு வந்தது இனிமேல் சொல்றேன் தூள செய்கிற தோட்சம் இருக்கின்றன என்பது இந்த பால் சொல்றார் பூதமடைந்தோடு பிரிதி அப்பு தேவை ஆகாயம் அப்பு தேவி வாயாக சொல்லக்கூடிய ஐந்து தூளபோதைகளின் காரியமாக இந்த சூழசேரங்கள் உண்டான பஞ்சீகரணம் பண்ண பிறகு அதோட ஐந்து உயிர்கள் பிராணன் அவானன் சமான் உதாரணம் சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்களும் சரித்திர இயங்குகிறது இது சுட்சை சேர்ந்தது புலன்கள் பத்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து ஆக பத்து அதோட மனமுதல் நான்கு மனம் உச்சித்தமாக சொல்லக்கூடிய நான்கு ஈது வேறு சொல்லப்பட்ட ரெண்டு பிரகாரம் உள்ள இது இருமை தோழ சேரம் என்று சொல்லப்படும் இதில் இந்த தூளசொட்சம் சரீரங்களில மனம் என்று சொன்னமே எந்த கண்ணம் என்று அதற்குத்தான் எண்பத்தி இன்பம் என்று பிரித்து காட்டுறார் பொதுவாக உலர்குடற்கு என்று சொல்லி வந்த அவர் கண்ணபுரானவர் இப்போது சந்தேகம் அர்ஜுனனுக்கு நீங்காத காரணத்தினாலே இப்போ விளக்கம் சொல்றார் ஆகவே தூளசரீரம் என்றும் தூச்சரீரம் ரெண்டாக பிரித்து அது சூசரீரத்தில் வாயுக்களும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் இருந்தாலும் கூட அந்த கண்ணும் சொல்லக்கூடிய அதற்கு தான் சோதுக்கம் தோற்ற முடிய மற்ற இந்த இதெல்லாம் தோற்றாதீங்கள ஜலந்தான் பிறகு அது மட்டும் சேதனமான அதுதான் காந்தி மலையில் சேட்டிக்கிற மாதிரி சேட்டி கூடிய யோகிதான் அதுக்கு தான் அதனால் சோதுக்கும் அதுக்குதான் என்பதை சொன்னார் இந்த வீருத்தனு விற்கேது முந்திய காரண மூன்று என்றாவோ நீங்க ரெண்டு சைரனு சொன்னீங்களே ரெண்டு சைரம் வர்றதுக்கு காரணம் என்ன இந்த இருவகை தனிவிற்கு தோளம் சூட்சியு சொல்லக்கூடிய ரெண்டு பிரகாரமான சரீரங்களுக்கு ஏது காரணம் ஏது என்ன என்ன என்று இவ்வாறாக கேட்க முந்திய காரணம் அனாதியாகிய காரணம் இப்போ காரணம் இல்லையாது அது எப்ப ஏற்பட்டதோ எப்படி ஏற்பட்டதோ சொல்ல முடியாது அனாதியாகிய காலசரீரமே காரணம் சொல்லக்கூடிய அவித்தை தான் அதற்கு மூலம் அதனால பெண்ணாட்சி மொத்த மூன்று சரீரங்கள் சொல்லப்பட்டன மூன்று தனது என்றவரோ தோளசரீவம் ஒன்று சுன்சரி ஒன்று ரெண்டுக்கும் காரணமா இருக்கின்ற அவித்தேன்னு சொல்லக்கூடிய காலசீரம் ஒன்று ஆக மூன்று சரீரங்கள் இப்போது சொல்லப்பட்டன என்று சொல்லி முடிச்சார் அடுத்த மனமாரியம் துக்க சூக வரவேண்டிய நீங்க பிரிச்சு சொன்ன சரிதான் காந்தி மலிகளும் சேட்டிக்கிறது சொன்னதும் சரிதான் இருந்தாலும் கூட அதுவும் ஜடந்தானே மனம் அப்படி இருக்கும்போது அதில் மட்டும் எப்படி வந்துடும் இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டும் என்று அர்ஜுன் கேட்கிறான் மனம் அறியும் துக்க சுக வரவு என்றே துக்க சுக வரவே மனம் அறியும் என்று சொல்கிறீர்கள் அப்படி இருந்தாலும் கூட அம்மனும் அத்தகைய மனமும் வினவில விசாரிக்கும் அசேதனம் அஜந்தானே அதனால இது ஒன்றும் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாடல விளக்கம் சொல்லுங்க அம்மானத்தில் ஆன்மாவபம் போல் தோன்றுதலால் விம்முதுக்கோகத்தை மனம் மேம் என்று அந்த மனத்தில் ஆன்மாவானது அபேதம் போல் தோன்றுகிறது அந்த கணத்தில் தான் ஆத்மா பிரதிம்பம் உண்டு அந்த பிரதிம்பம் அதிலே அபேதமாக தோன்றுகிறது கண்ணாடியிலே சூரிய பிரதிம்பம் இருக்குமே ஆனால் அது சூரிய பிரப பிரதிபத்தினுடைய ஒளியினால கண்ணாடி பிரகாசமாக தெரியும் சூரிய பிரதிபம் இல்லைன்னு சொன்னால் அது சாதாரணமாகதான் விளங்கும் அப்படி போல் ஆத்மாவுடைய பிரதிபிம்பமாகிய இந்த சேதனம் இருக்கு அது மனதிலே அபேதம் போல் இருக்கிறதுனால இதனுடைய வா பிரகாசத்தை வாங்கி அது சுகதத்தை என்பது இதை பாட்டினுடைய தாற்பயம் அந்த மனோ துக்கோகம் அதனிடத்துவன் இல்லாமல் வந்த மாவை மருவி அதன் சொல்லுமே சரி அந்த மனோ துக்கம் மனதுக்கு தான் மனதோடைய துக்கம் மனதம் எல்லாம் மனதுக்கு தானே இப்ப மனதோடு இருக்கணும் இல்லவா அப்படி இல்லாமல் நான் துக்கி நான் சுகினு சொல்றமே இப்ப வந்து சேரலாமா என்று கேட்கிறான் அந்த மனோதுக்குகம் அதனிடத்தில் இல்லாமல் அதனை பிரதிநிதித்திருக்கின்ற வந்தி இளங்கும் பொருந்தியது என்னாலே ஏ கணபரானே சொல்லும் என என்று கேட்க அடுத்தபாள் சொல்றார் என் சூடு மேல் வைத்தாட்டி என்னால் வந்த ஒன்று போல் என்ற ஒரு திட்டு சொல்ற கனலோடு வெப்பம் பொருந்தி அது மேலோங்க அக்னியானது மேல் வைத்த சட்டியினோடு அடுப்பிலே மேல சட்டி வச்சிருக்காங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க ஜீவிக்கிறதுக்காக தண்ணியை வச்சிருக்கோம் சமையல் பண்ணவோ வெந்நீர் குடிக்கோ வச்சிருக்கோம் குழம்பு காய்ச்சவோ அந்த புனரோடு அந்த நீரோடு வந்து அங்கு ஒன்றுதல்வோர் என்ற ஒரு நாம் இறைக்கிற சட்டிக்கு கீழே நெருப்பு இருக்கிறோம் சட்டி தான் சுடணும் சட்டியும் சுடுது சட்டியோடு சம்மந்தப்பட்ட தண்ணியும் சுடுது அப்போ என்ன சொல்கிறோம் சட்டி சுட்டு தண்ணி சுட்டுதுன்னு சொல்கிறதில்லை தண்ணி சுடுதுன்னு சொல்கிறோம் சட்டியை மறந்துடணும் அப்படி போல அந்த காலத்தில் பொருந்திருக்கின்ற வியாபாரமாக ஜீவனானவன் மனதுக்கு சுட்டி எனக்கு சொல்கிறதும் சொல்கிறதில்லை மனதுக்கு துக்க துக்கம் வந்து எனக்கு சுதுக்கவரையும் சொல்றதில்லை நான் துக்கி நான் சுகி என்று தான் சொல்லலாம் ஆகவே இந்த உதாரணத்தை கொண்டு ஏ தெரிந்து கொள்ளலான் என்று சொல்லி இன்னும் சந்தேகம் போகலை வேண்டும் சொல்கிறார் சித்தாகும் ஆன்மாவும் ஜடமாகும் சித்தமும் தான் உற்றவாகை சாற்றுவேன் சித்தாகும் ஆன்மாவும் ஆத்மா சித்தமுடையது அறிவுத்தன் உடையது ஜடமாகும் சித்தமும் தான் இந்த சித்தம் மன்னம் புத்தி சித்தம் என்று சொல்லக்கூடிய நான்கும் சேர்ந்து அந்த கடவுள் எது சொன்னும்ித்தரத்தை குறிக்கும் இடத்தை நோக்கி சொல்லலாம் அதனால சித்தாகும் ஆன்மாவும் ஜடமாகும் சித்தமும் தான் ஒத்து ஆங்கு பிரிக்க முடியாமல் அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒன்றாய் ஏகமாய் உற்ற வகை சாற்றுவன அது எப்படி பொருந்தும் ஜட சேதனங்களுக்கு ஐக்கியம் எப்படி கூடும் தண்ணிக்கு சட்டிக்கு சேரலாம் ஏன் சேரலாம்னா ரெண்டு வியாபார சத்தை சேரலாம் இது அப்படி இல்லை இது வியாபார சத்தை அந்த சேதனமும் பாரமாசத்தை ரெண்டுக்கும் எப்படி ஐக்கம் கூடும் காணல் வியாபார சத்தை ஜலம் பிராதிபாசத்தை ஐக்கம் கூடுமா தோற்றமாக தான் இருக்க முடியும் அதுபோல் இங்கே எப்படி ஐக்கியம் வந்தது என்பதை கேட்க ஒருத்தபால் சொல்றார் வல்லிரும்பு கனல் உடனே போன் மனமும் என்றும் வல்லிரும்பு கனல் உடனே இன்னொரு அந்த பேராக சொல்றார் கொல்லம்பொட்டையில வலிமை பொருந்திய இரும்பை அந்த அடுப்பில் வைப்பாங்க வச்சு சுட்ட பிறகு எடுத்து வெளியில் வச்சாக்க அந்த இரும்பு நெருப்பு மாதிரி ஜகதகான இருக்கும் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்டிருக்கும் அப்போ என்ன செய்யலாம் நெருப்பு நீழ்ந்து இருக்கிறதுனு சொல்கிறோம் நெருப்பு ஒருபோது நீளம் இல்லை கொட்டையும் இல்லை அது சொலர் விட்டு எறியும் போது மேல் நோக்கி தான் போகணும் இல்லைன்னா கம்புல இருந்தாக்கா அந்த எப்படி இருக்கு அப்படி இருக்கும் ஆனால் இரும்போடு சம்மந்தப்படும் போது அந்த இரும்பு வேறு நெருப்பு வேறாக தெரியாமல் இரும்பையே மறைத்து இரும்புடைய கருப்புத்தன்மையை மறைத்து நெருப்பின் சேப்புத்தன்மை வெளிப்படுத்துக்கிடுவது அவ்வளோ சாமர்த்தியம் அதில் இருக்குது அதுபோல் வள்ளிரும்பு வள்ளிரும்பு கனலுடனே மருவியது போல் மனமும் இந்த மனமானது கொல்லையில் அனாதிகாலத்திலேயே இருந்து ஆன்மாவுடனே அபேதமாக தோட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியிருக்கு என்று சமாளித்துள்ளார் அப்ப அதற்கு இருந்தாலும் இன்னும் சந்தேகம் என்ன சந்தேகம் பற்றி எதன்மேலு மதன் பண்பு வந்தது என்ற ஒரு புற்றது எதனால் அனாதிகாலம் தொட்டு வந்தேன்னு சொல்றீங்க அனாதிகாலம் ஏன் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட இருக்கலாம் அல்லவா அது ஜட சேதனம் ஜடசேதனத்துக்கு எப்படி சம்பந்த ஏற்படலாம் அப்படின்னு சொன்னா புற்றது எதனால் என்னவென்று அர்ஜுனன் உள்ளம் அவிவேகம் வர மனமானது அவிவேகம் விசாரம் இல்லாது புத்தி கெட்டது எதனாலே அதுவன் சேர்ந்து போச்சு அபிவேகம் வர பொருந்த பற்றிய தன்மேலும் அந்த அந்த கணத்தினுடைய தன்மைகள் தன்மேலே பற்றி கொண்டு பண்பு வந்தது என்ற அவருடைய பண்பான சுகதுக்கம் இதற்கு சேர்ந்து போச்சு அப்படி சேரலாமா வேணும் இது உள்ள அவிவேகம் போனால் அவன் வந்தனால்தான் அதான் கேள்வி சொல்கிறார் அந்த பித்தன மாய் ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் மட்டும் அதனால் என்ன நமக்கெல்லாம் துக்க உடைய மாய் எதனால் வந்தது விசாரம் இல்லை புத்தி இல்லை போச்சு என்று கேலத்தில் பாட்டு அப்படி போல் உள்ளம் அவிவேகம் வரை அஞ்ஞானம் விளக்கம் இல்லாத அந்த பண்பு வந்து சேர்ந்தது என்று சொல்ல அதைப்படி இன்னொருத்துக்கே கேட்குறார் அடுத்த குணம் போமோ பின் ஆன்மாவை விட்டனவே எடுத்த செம்பு நிறம் தேறுதல் போல் என்றவரும் அடுத்த குணம் போமோ இது வந்து சேர்ந்த தானே இது போயிருமா என்று கேட்டார் உதாரணத்தின் மூலமாக விளக்கிறார் ஆன்மாவை குட்டி என்று கேட்டார் எடுத்த செம்பு நிறம் தேறுதல் போல் என்றார் படிகத்து அதாவது செம்பரத்தம் பூவான சேப்பு நிறமானது வெள்ளை நிறமான படிகத்தில் ஏறி இருக்கும் சேப்பு நிறம் அந்த பூவை நீக்கிட்டோம்னு சொன்னால் அந்த படிகத்தில் உள்ள சேப்பு நிலம் நீங்கிடும் அதுக்காக அதே ஒவ்வொப்போல் கழுவ வேண்டியதில்லை அப்படி போல் இந்த மனதையும் மனதில் இருக்கிற சுதுக்கங்களை ஆத்மா சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் ஆத்மா சம்மந்தப்படும் ஆத்மா இது விடுபடுமையானால் அது சம்பந்தம் நீங்கி போயிருந்த அப்போ அதுக்கு என்ன செய்யணும் பொருடணும் விவேகம் பொருள் நான் போயிடும் இந்த பாடல சொன்ன பிறகு மீண்டும் கேள்வி சுத்த பாட்டிகம் போச்சோ ரோபு மாசாமலினம் மேவி எதன் சொல்லும் மே நீங்க முன்னெச்சிட்டா அந்த படிக்கு சுத்த படிக்கும் போல் ஆத்மா இருக்கிறது ஆனால் மெத்தவும் ஆசாமலினம் மிக திடமாக ஆசையாகிய கலங்கம் மேவேதி அவிவேகம் ஏன் வந்தது என்று கேட்டார் சொல்றார் அடுத்த பாட்டில் வாசனையால் அடைந்த தாசாமலினம் மனோபந்தி தவறோ இது அனாதியா வாசனை அடைந்தது ஆசாம அனாதி சொல்றது வேந்தத்தில் அநேக அனாதி சொல்வார்கள் வாஸ்தவனாதி ஒன்று தான் பிரம்மம் ஒன்றுதான் ஏன்னா ஆதியும் இல்லை அந்தமில்லை அனாதி அநாதியாயும் நாசமற்றதா இருக்கிறதுனால மற்றது ஆதி இல்லாதனால அனாதிதான் நாசம் உண்டு தத்துவானத்தினால் அது நாசம் அடைகிறது விசாரத்தினால் அது இல்லாமல் போகிறது அதனால அந்தம் உண்டு அப்படிப்பட்ட அனாதிகள் பல சொல்லலாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது பிரம்மமும் அவித்தியும் அனாதி அண்ட் சம்பந்தமும் அனாதி சமத்தான ஜீவீஸ்வர பாவனைகளும் அனாதி என்று சொல்லப்பட்டு இதில் பிரமும் வாசவனாதி என்றும் மற்ற கற்பித்தனும் சொல்லப்படும் இன்னும் வேதம் அனாதி அதே போல வாசனைகள் அனாதி இது எப்போ தோட்டம் சொல்ல முடியாது வித்து முதலா மரம் முதலா என்பதும் அனாதி தான் அது என்னைக்கு வந்தது எப்படி ஒன்றும் சொல்ல முடியாது இப்படி பல்வேறு அனாதிகள் அங்கீகாரம் செய்தாலும் கூட வாசவனாதி ஒன்று தான் உடன்பாடைய வழியெல்லாம் கற்பித்த அனாதியால் அடைந்தது ஆசாமலினும் அதனால வந்த மனோபந்தம் இருக்கு இருக்கிற வரைக்கும் முத்தி என்பது கிடையாது என்று சொன்ன கண்ணபுரான் அதன் பிறகு பிரச்சனை மாறுது என்ன பிரச்சனை பந்தம் ஏது பக்தி உரைக்க வேண்டும் என்றும் சிந்தை இதை வெளியன்று திருத்தாளினை வணங்க முத்தின்னு சொல்லிட்டீங்களே அப்போ பந்தமன்னு சொன்னீங்க மனோபந்தம் இருக்கேன் முத்தி வாராதேன்னு விளக்க முன்பாட்டில் விளக்குனீங்க இப்போ பந்தம் வேறு முத்தி வேறு இருக்கா அதை விளக்கணும் இனிமே பந்தம் எது பந்தம் என்றா என்றால் என்ன என்றால் முத்தி என்றால் என்ன இது பகுத்து வரைக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் என் தன் என்னுடைய சிந்தை தெளிய நான் விளக்கமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் குழம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய மனமானது தெளியும்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சும்மா கேட்டு இருந்தால் மரியாதை இல்லைன்னு சொல்லி திருத்தாரணி வணங்க காலை படித்து கும்பிட்றேன் அப்போ கும்பிட்டதுனால ஓ இவனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் போது சொல்லலாமா என்று சிந்தனை பண்ணி கண்ணபுரான் சொல்ல ஆரம்பிக்கிறான் எவன் சிறந்தா பக்தியோடு கேட்கிறான் அவர் மறைக்காமல் சொல்லணும்னு விதை விதிமுடியும் அப்படி மறைப்பானே ஆனால் மறைக்கக்கூடிய அவன் பிரம்மராசனை பிறப்பான்னு சொல்லப்படு அதனால வேதாண் கல்வியோ கேட்பவன் சிறத்தை சிறந்தா பக்தியோடு தான் வேணும் அவனு ஆனாதான இருந்தால் சொல்ல என்பது கருத்து அதனால் இங்கே திருத்தாரணி வணங்க அவருடைய கண்ணபிரி ரெண்டு திருவடிகளையும் வழங்குகிறார் முப்பத்தாறாவது தேகாதி தானவே சிறபிமானங்கள் பந்தம் அகாதமான பந்தம் அது முத்தி அதுன்னு கேட்டதுக்கு பந்தத்தைப் போய் சொல்றார் தேகம் முதலாக உள்ளது எல்லாம் தான் எனவே சேர் அபிமானங்கள் பந்தம் சரீரம் அப்புறம் இந்திரியங்கள் அவரோட சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனைமக்கள் இதெல்லாம் ஆதி சப்தத்தினால சேர்த்துக்கணும் தேகாதி தானினவே மகனாத்மா இது என்ன சொல்லப்படும் மனைவி ஆத்மா தான் ஏன் சொன்னால் சில சமயங்களில் ஒருவன் விரல் பிடிச்சிக்கிட்டே போனான மந்திராதிக்கிட்டே என்னன்ன தேர்கிட்ட தேர் கடிச்சா சரி உக்கார் பாடம் போடுறாங்க எனக்கு இல்லை என் மனைவிக்கு கூட்டி போகிற வந்தேன் அப்போ நீ ஏன் வேலை பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பொண்டாட்டியே தானாகவே பாவிச்சான் அதே போல் மகனுக்கு காய்ச்சல் காய்ச்சல் சார் டாக்டர் சார் ஊசி போடுங்கண்ணா சரி உட்கார் ஊசி போடுறாருன்னா எனக்கு இல்லை என் மகனுக்கு அப்படின்னா அப்போ மகன் இன்கனக்கும் அபேத பானம்டாங்க இதெல்லாம் மகன் ஆத்மான்ற பெயர் இப்படிப்பட்ட பாவனைகள் எல்லாம் வர்றது காரணம் என்னன்னு சொன்னால் அபிமானம்தான் காரணம் தேகாதி தானெனவே சேர அபிமானங்கள் பந்தம் இதை பந்தத்துக்கு காரணம் புறத்தே இல்லை பந்தங்களை விட உள்ளேயும் பந்தம் என்ன சோழ சேர்த்து நானுங்கிறதும் இந்திரியர்கள் நானுங்கிறதும் எனதுங்கிறதும் இதெல்லாம் பந்தங்கள் இப்படி என்ன செய்ய முத்தி என்ன என்ன ஆகாத மாணவர்களில் இது ரகான் சாஸ்திரத்துக்கு முரணான அபிமானத்தை விடுவார்கள் ஆனால் அறிய முத்தி எல்லோரும் மக்களாலே அடைய முடியாதான் அப்புறம் அர்ஜுனன் மீண்டும் கேள்வி அபிமானம் வரும் தபியாமல் அறியாக கூ அபிமானம் வருவகையும் ஆங்கில தீர்வகையும் தரிமானம் எப்படி வந்தது அது எப்படி தீர்க்கிறது இதெல்லாம் தபியாமல் துக்கப்படாமல் இருக்கும்போது தாங்கள் தயவாக மிகவும் பிரீதியாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டுக்கொண்ட பிறகு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் எவ்வளவு முடிஞ்ச உடனே முப்பத்திட்டு போட்டு ஆரம்பம் அதில் சொல்றார் முன் பாட்டில் அபிமானம் வருவகையும் ஆங்கத்தின தீர்வகையும் தவியாமல் நான் அறிய தேவா கூறுகிறேன் என்று கேட்டார் அர்ஜுனன் அவருக்கு இந்த பாட்டில் முப்பத்தி ஏழாம் பாட்டில் பதில் சொல்றார் மறைஞ்சிடும் மானம் வந்தது வேளர் மானும் போம் என்ன உரை செய்தவரு மறைஞ்சிடும் அஞ்ஞானத்தால் மானம் வந்தது நம்ம எல்லாம் மறக்கச் செய்யது மறைப்பு சக்தி இருக்கே அஞ்ஞானத்துக்கு அஞ்ஞானத்தின் காரியம் மறைப்பு பரவும் இல்லை என்ற ஒழுங்காதா ரெண்டும் மறைவு செய்யும் அதத்தா பாதகம் அப்பானா பாதகம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தினால்தான் மானம் வந்து அபிமானம் வந்தது தவறான அபிமானம் அஞ்ஞானம் இறந்தவடையும் காரணமாக இருக்கின்ற அஞ்ஞானமானது நாசம் அடைமையானால் மானவும் போம் அய்மானங்கள்லாம் போயிடும் என்ன உரை செய்த ஒரு எண் இப்படி சொன்ன கண்ணபுராணே இவாறு என்று சொல்லப்படுது ஆகவே அஞ்ஞானத்தை போக்கிறதுக்கு தத்ஜானத்தை தான் போகும் அது போச்சு என்ன போயிடும் உலகத்தை உள்ள எந்த அய்மானமும் இருக்காது சொல்லி அடுத்த பாட்டில் சந்தே சந்தேகம் வருதி கண் அர்ஜுனனுக்கு அந்த முறை அஞ்ஞானம் அணுகுவதும் போவதும் சந்தைய அமேலாத கூறுமே நீங்கள் சொல்கிறபடிக்கு அந்த அஞ்ஞானம் வர்றதும் போகிறது எப்படி அது அந்த முறை அஞ்ஞானம் மறைப்பை கொடுத்து அய்மானத்தை உள்ளாக்கூடிய அஞ்ஞானம் அணுகுவதும் எப்படி வச்சு அந்தது அது எப்படி போவதும் சந்தேயம் இல்லாத அறிய சந்தேகம் இல்லாமல் நான் தெரிந்து கொள்ளும்படி தேவனில் தயவாக பிரியமாக அன்பாக சொல்ல வேண்டும் என்று அர்ஜியன் கேட்டுக்கொண்ட பிறகு படத்தப்பாடு சொல்கிறார் அஞ்ஞானம் வந்தது அனாதி அது சொல்வதல்ல மெஞ்ஞானத்தாலே விடுவேன் என்று சொன்னவாரோ அஞ்ஞானம் வந்தது அனாதி அது என்றைக்கு ம் வந்தது அனாதி அது எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது முன்னையாக சொல்லியிருக்கு அனாதிகள் வரலாற்று அது அஞ்ஞானம் ஒரு அனாதி அது சொல்வதில்லை அது வாக்கினாலே வச்சனிக்க முடியாது அனைவசியம் சொல்லப்படும் ஆனால் அதுக்கு வழி என்ன என்று கேட்டால் மஞ்ஞானத்தால் விடும் என்று ஒரே ஒரு தத்துவானத்தால் நாசமடையும் அதுதான் அதுக்கு வழி இருட்டு எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு சொல்கிறத விட வெடிச்சு வந்துன்னா தானாக போயிரும் அடிப்படையில் தத்துவான வறுமையானால் அது போயிரும் அது கையிலத்தில் விசாரமாக சொல்றார் வாயுத்தம்பனம் ஜலத்தம்பனம் மணிமந்திரம் இருந்தாலே தேயுத்தம்பனம் செய்திடல் அதிலே தீர்ச்சி சக்திகள் எங்கே நீயச்சிதானந்தமாக வேற ஒன்றும் மாயசத்தி பூமி தென்றி மந்திரன் வரைகளில் காணோமே என்று சொல்வார் வாயுத்தம்மனம் ஜலத்தம்மனம் அக்னி தம்மனம் எல்லாம் சொல்லுவாங்க தேவித்தம்மனம் தம் கட்டுப்படுத்துன்னு அர்த்தம் கட்டுப்படுத்திட்டால் அவருடைய சக்திகள் இருக்காது அக்னியிலே மந்திர மணிமந்திர அவசரங்கள் செஞ்சோம்னா அது சொல்லாது அப்படி ஜலம் ஜலத்தை கட்டுப்படுத்தணும்னா ஜலத்தில் படுத்துக்கணும் தூங்கலாம் நடத்தும் போகலாம் வாயுத்தம்மணம் எவ்வளோ காற்று அடித்தாலும் கூட காற்று தன்மையில் படாமல் செய்யலாம் இதெல்லாம் மணிமந்திர அவசரால் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படி போலன்னார் அப்படி போல பிரம்மத்தின் சக்தி ஆகிய இந்த மாயை அஞ்ஞானம் இதனை நீ ஒன்றும் வேறொன்றும் எழுந்திடாது இருப்பாயே உள விஷயங்களில் அய்மானம் வைக்காமல் இருப்பாயானால் அது தானாக போயிடும் அய்மானம் வச்சிருந்தனாலதான் அது இருக்கிறது என்று கேத்த சொன்னதை ஞாபடுத்திக்கணும் நீங்கள் சச்சிதானந்தமாய் வேறு இளைஞடாது இருப்பாயே மயச்சிப்போம் இதன்றி மந்திரி மறைவில் காணோமே இதைத் தவிர அவசியம் வேதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னது பிரகாரம் இங்கே மெஞ்ஞானத்தாலே விடும் என்று உரை என்று சொன்ன கணவரான இவர் சொல்லி அடுத்த சொன்னார் அழுத்து வந்த ஒரு சந்தேகம் ரவி அழுத்து வந்த இருட போல சூரியன் முன்னாலே இருள் வருமா வராது போல இல்லை நினைச்சேன் அஞ்ஞானம் வரவீதியோ ஜோதிதன்பால் பிரகாசம் பிறந்திய பிரம்மத்தினத்தில் அஞ்ஞானம் வர விதி இருக்கிறதா அது வருமோ வராதுதான் அர்த்தம் அப்படி வந்தால் சொல்கிறீங்களே வந்த வகை ஏது எனவே என்று கேட்குறேன் சூரிய முன்னால் இருள் இருக்காது அது போல் பிரகாஷ வடிவமாகிய ஜோதி வடிவமாக இருக்கின்ற பிரம்மத்தின் முன்னால் எப்படி அஞ்ஞானம் வரும் வரும் நியாயம் என்று கேள்வி அதற்கு பதில் அந்த அந்த அறிவு வந்தால் அஞ்ஞானம் இல்லை அப்பால் சந்ததமுனந்த சாகாரங்கிறவாரோ நீ சொல்றதுதான் சரியான கேள்வி சூரிய முன்னால் எப்படி இருள் போல குருமதி மண்ணாலே இல்லத்தான் அந்த மிச்சம் வந்துச்சுன்னா ஞானம் பண்ணார் அந்த வந்தால் அஞ்ஞானம் இல்லை இல்லே நீ தானே இருக்குங்கிற நீ தானே மயக்க போட்டு விழுந்த இத்தனை பேர் மயக்க போட்டு விழுந்தாங்க யுத்தத்தில் இங்க தானே நிற்கிறவங்க ஒருத்தர் விழுவலே இவங்க அஞ்ஞானம் இருக்கு இப்போ அஞ்ஞானம் வந்தது விசாரங்களா வந்தது நீ கேக்கிற கேள்வி அது எப்படி வந்தது வரலாமண்ணா வராதுதானே அப்படி போல உன்ட்ட வந்துருக்கு அப்ப அஞ்சானி ஏற்றுக்க ஆக வராது நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அது போதும் அதான் ஞானம் ஞானம் வந்து அதுதான் பிரம்மஸ்வரத்தின் நேரத்தில் அஞ்ஞானம் இல்லை என் நிச்சயம் மட்டும் ஞானம் அனுப்பி அதுக்கு என்ன பலன் ஆனந்த சாகரங்கான் என்றவரும் எப்போது ஆனந்த சமுதிரமாக இருக்கலாம் என்பது கருத்து ஆகவே இந்த நிச்சயம் வர்ற வரைக்கும் வேதாந்தம் சிறுவன மரணாதிகள் குரு சாஸ்திரம் தேவைப்படுகின்றன என்று சொல்லி முடித்தார் அடுத்த பாட்டில் சொன்னார் வேதாந்தத்தார் குரு மெஞ்சுடன் தீரானது அசோகம் தீராத தேத நவி வேதாந்தத்தார் குருவார் மெஞ்ஞானம் வந்தவுடன் அப்போ நீ சொல்கிற மாதிரி அஞ்ஞானம் போகும் போ இல்லைன்னு சொல்றது வேதாந்தம் தான் வரும் அப்படி அநேக பேரை நான் பார்த்துருக்கிறேன் வேதாந்தத்தினாலே குருவினாலே சாஸ்திரத்தினால் சட்சத்தினாலே ம் வந்திருக்கு ஆனாலும் அவர்களிட துக்க சுகம் போகவில்லையே அவர்கள் எப்போது பார்த்தாலும் மற்ற அந்நாயிலை போல தான் இருக்காங்க இல்லையா படிப்பு இருக்கவழிய மற்றபடி அவர்கள துக்கம் சுகம் செயல்பாடுகளில் வெளிப்படவில்லையே துக்க சுகம் நீக்கம் என்று சொல்றார் அந்த நீக்கம் வெளிப்படாத காரணம் என்ன என்று கேட்டால் அப்பா அடுத்த பாட சொல்வார் துக்க சுகம் பரோட்சானத்தாலே அபரோட்சோ சொல்றார் பரோட்ச ஞானத்தாலே பற்றோருமோ துக்க சுக பற்றோருமோ துக்க சுகம் போகாது பரோட்சானம் என்று சொல்லக்கூடியது சாசனத்தினால் நிச்சயிக்கூடியது சூரியன் மன்னால இருள் இல்லை என்று நிச்சயிக்கிறோம் இந்த விஷயம் சாஸ்திர மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் அனுபவமனம் வரணும் அந்த அனுபவமனம் வரும்போது தான் அது ப பணத்துக்கு வரும் பலத்துக்கு வரும் வெறும் பரவாயான சுகதிரத்தை நீக்காது எப்படி லட்டு அல்ல ஜிலேபி இனிப்பாக என்று ஒருவன் சொல்கிறான் ஆமாம் இனிப்பாக ஒத்துக்கிறோம் ஒத்துக்கொண்டதுனாலயே நாக்கள் இனிப்பு தோற்றாது அது வாயில் போட்டு சுவைத்தாதான் இனிப்பு தோற்றம் அது அனுபவம்னு பெயரும் அனுபவனே என்ன அர்த்தம் அழிந்தி அறிதல் நன்றாக திடமாக தெரிந்து கொள்ளுதல் சந்தேக விரதம் அனுபவம் பெறும் எல்லா இந்திரியங்கள் மூலமாக விசாரித்து நன்றாக தெரிந்து கொள்ளால் அது அனுபவம் பெயரும் சந்தேக அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் இன்னொரு பரோட்சி ஞானம்னு சொன்னால் சாஸ்திர வரக்கூடிய அறிவு அதனால துக்க சுகம் போயிடாது பசி என்று சொன்னால் சரி சாப்பிட்டு நினச்சிப்போப்பா என்று சொன்ன மாத்திர பசி போயிடாது சாப்பிட்டா தான் போகும் அப்படி போகல துக்க சுகம் அனுபவத்தினால தான் போகும் என்று சொல்லி சந்தையாக இன்னொரு சந்தேகம் வந்துடுச்சு இப்போ பரோட்சம்னு சொல்கிறீங்களே அது என்ன அபரோட்சம்னா என்ன அர்த்தம்னா அபரோட்சம் அனுப்புனா போகணும் சொல்கிறீங்களே அதை பற்றி விளக்கங்கன்னு கேட்டால் சொல்கிறான் பரோட்சமாக பரோட்சம் உரைக்க வேண்டும் என்றும் புத்தி நன்றா எளியும்படிவே நீ பரவட்சம் அவரோட சொல்லிட்டீங்க என் புத்தி தெளிவில்லை அது தெளியும்படிக்கு நீங்கள் சொல்லணும் பரவட்சம் அவரோட்சம் என்பது எது பகுத்து அதை பிரித்து சொல்ல வேண்டும் எதனால என் தன் தன்னசை என்னுடைய திரோதமாம் புத்தி மறைப்போடு கூடியிருக்கின்ற இந்த புத்தி இருக்கே அது நன்றாய் மறைப்பு நீங்கள் அதை தெளிய வேண்டும் அதற்காக தான் கேட்குறேன் என்று சொன்னார் அது தெளியும்படி அடுத்தவர்கள் சொல்கிறார் அனுபவத்தால் அகம்பெறம் ஞானம் அபரோட்சம் என்ற பகர்ந்த சத்தஞானம் சொல்ல சாத்திரத்தினால் சொல்லப்பட்ட கேள்வி ஞானம்தான் அது பரோட்சம் பெயர் அதையே அனுபவத்தால் அகம்பரம் என்னும் ஞானம் அபரோட்சம் என்றவரும் பிரம்மஸ்வரூபம் இருக்கிறது என்று சொல்வது பரோட்சன் பேர் அந்த பிரம்மம் நீயாக இருக்கிறாய் என்று சொன்னாக்க அவரோச்சம் பெயர் எங்கோ இருக்கிறது பவனை போய் அது நானாகவே இருக்கிறேன்னு சொன்ன அவரோச்சன் பேர் பத்தாமன் இருக்கிறான் என்று சொன்னாக்கா எங்கே இருக்கிறான்னு தெரியல பத்தாம மீ என்று சொல்லும்போது அப்போ வந்து அவரோட்சமாக நகை காணாமல் போயிடுது கழுத்தில் ஒரு நகை என்று சொல்கிறான் அது பரோட்சமாக இருக்குது நகை கிடத்து விட்டது என்று சொல்கிறான் எங்கே கிடைச்சிருக்கு தான் இருக்குது என்று சொல்லும்போது அது எடுத்து பார்த்தா இருக்கு அது அவரோச்சம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொதுவாக சொல்லும்போது பரோட்சமாகும் அது தனதாக ஐக்கப்பட சொல்லும் போது அவ்வளோ சென்பேரு அப்போ கேள்வி அப்போ இந்த விவரத்தை வைத்துக்கொண்டு அர்ஜுன் கேட்கிறான் தான் பேராமாம் என்ற அறிந்தும் தனுவைத்தான் என்ற புத்தி ஏன் போகவில்லை யாதை எனக்கு அறிய போகலுமே சரி குரு சாஸ்திரத்தினால நான் பெருமசுரபம் என்று ஒத்துக்கிறோம் ஆனா அது கூட சரியா தெரியாது நான் எனக்கு